வணக்கம் ஜூலை 27, ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக கேட்கும் நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு அமெரிக்க நாட்டிற்கு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி டன் மூல சர்க்கரையை ஏற்றுமதி செய்ய இந்திய அரசு அனுமதி அளித்துள்ளது மூன்று தேசிய நிதி ஆணையத்தை நியமிப்பவர் ஜனாதிபதி ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு பதிலாக எந்த ஆணையம் அமைய உள்ளது இரண்டு இந்தியாவில் நீர் பாதுகாப்பை உறுதி செய்த மற்றும் சொந்த நீர் கொள்கையை கொண்ட முதல் மாநிலம் எது மூன்று இந்தியாவில் யானை மறுவாழ்வு மையம் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்